ாய தோத்ரவேத்ரை கபணயே ஜானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால நம்ம அஞ்சு அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் சாஸ்திரத்தோட விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக சொன்னார் மூணாவது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக கர்ம யோகத்தை பற்றி லோகசங்கிரகத்தை பற்றி உபதேசம் பண்ணினார் நாலாவது அத்தியாயத்திலையும் அஞ்சாவது அத்தியாயத்திலையும் பிரதானமாக ஞான கர்ம சந்யாசத்தை உபதேசம் பண்ணிவிட்டார் பல ஸ்லோகங்கள் மூலமாக ஆத்ம ஜியானம் பிரம்மாத்ம ஐக்கிய ஜானம் நன்றாகவே உபதேசம் பண்ணியாச்சு இப்போ பகவான் இதுவரைக்கும் நம்ம படித்த ஞானத்தை தியானம் பண்ணுறத்துக்கு உபதேசம் பண்ணுறார் இப்போ எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறார் இந்த அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்துக்கு பேர் தியான யோகம்னு பேர் யோகம்னு சொன்னால் தலைப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சப்ஜெக்ட் மேட்டர் தியானம்னா மெடிடேஷன் எதை தியானம் பண்ணுறதுன்னா இது வரைக்கும் தத்துவ ஞானத்தை ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணணும் அதை ரொம்ப அழகாக இந்த அத்தியாயத்தில் பகவான் உபதேசம் பண்ணுறார் முதல்ல தியானம் பண்ணுறத்துக்கு பகிரங்க சாதனங்கள் என்னன்னு சொல்ல போகிறார் அதாவது தியானம் பண்ணுற நேரத்தை தவிர மற்ற நேரம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்க போகிறார் அப்புறம் தியானம் பண்ணுற நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரி விதிமுறைகளை எல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்ல போகிறார் ஆகா தியானத்துக்குள்ள பகிரங்க சாதனம் சொல்ல போகிறார் தியானத்துக்குரிய அந்தரங்க சாதனம் சொல்ல போகிறார் அப்புறம் எதை தியானம் பண்ணணுங்கிறதையும் சொல்ல போகிறார் தியானத்துக்கு விஷயம் என்னன்னு சொல்ல போகிறார் ஆத்மாவை தான் தியானம் பண்ணணும் ஆத்மாவோட லக்ஷணங்களை எல்லாம் தியானம் பண்ணணும் அதைத்தான் சொல்ல போகிறார் அது அந்த ஸ்லோகங்கள் படித்து தெரிஞ்சுக்கிற போது நல்லாயிருக்கும் அடுத்தது தியானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்ல போகிறார் இதை ஒட்டி சில விஷயங்கள் வரப்போகிறது தியானத்துக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் வரும் அந்த இடைஞ்சலை எப்படி நீக்கிறது தியானத்துக்கு வர்ற பிரதிபந்தங்கள் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான உபாயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார் இந்த தியானத்தில் ஒருத்தன் வெற்றி அடையாமல் செத்து போயிட்டான்னா அந்த சரீரத்தை விட்டுவிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அடுத்த ஜென்மாவனுடைய தன்மை என்ன அவனுடைய கதி என்னங்கிறத பற்றி ஒரு விசாரம் இருக்குது அதுக்கு பிறகு இந்த தியானத்தினுடைய மகிமையை பற்றி சொல்ல போகிறார் இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் தியான விஷயம் இன்னொன்று இருக்குது தியான ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் மெடிடேஷன் தியான ஸ்வரூபம் சொல்ல போகிறார் தியானத்துக்கு வர்ற பிரதிபந்தம் அதை நிவிற்த்தி பண்ணுறதுக்கான வழிகள் அப்புறம் இந்த தியானத்தில் வெற்றி அடையலேன்னா தியான யோகியோட கத்தியை பற்றி சொல்ல போகிறார் அப்புறம் தியான பலனை பற்றி சொல்ல போகிறார் தியான மகிமையை பற்றி சொல்ல போகிறார் இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வரப்போகிறது அதுக்குள்ள ஸ்லோகங்களெல்லாம் நாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி நான் இந்த தியான யோகத்துக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் முகவர மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் பகவானோட அனுகிரகத்தினால நாளைக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் படித்து அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுப்போம்